கோவணத்தின் பெருமை சொல்லணும் அமர் ரீதியார் திருவாகம் படித்தவர் ஆதரினாலே பெருமையை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி சொன்னாராம் நாடும் அன்போடு நாயன்மார்க்களிக்க ஆமா கொடுத்தார் கொடுத்த கோவனம் கை கொண்டு கோதிலான நீர் குளித்தன கங்கையும் அடுத்து வளர்தடையும் மறைத்த மறையோர் அடுத்திரை பொன்னாடென்றார் குளிக்கத்துக்கு தனிப்பெரும் தொண்டர் முந்தை அந்த மொழி கொண்டு முன்புதாம் கொடுக்கும் கந்தை கீழுடைய கோபனம் அன்றி ஓர் காப்பு சிந்தை செய்து வேறு ஒரு சேமத்தின் வைத்தார் ரொம்ப அருமை ஒளிய ஒளியில காட்டணும்னா காட்ட நான் காட்டுறேன் அதில் வந்து கேட்டா வாங்கிட்டு போனார் வாங்கிட்டு போனா ஏகப்பட்ட கோவனம் கந்தை கேளுடை கோவனம் அதுபாடு நெய்து வச்சிருக்குள்ள அது அல்லாத பொண்ணு மணிகள் அவை அது அல்லாத எட்டு மழம் வந்து காஞ்சிபுரம் பட்டு இது இதெல்லாம் வேற இருக்கு பெரிய வணிகல்லவா அதனால இதுல பார்த்தா இந்த ஒரு அடியவர் நம்மகிட்ட ஒரு கோவணத்தை கொடுத்து நம்ம பாதுகாப்பா வைக்கணும்னு சொல்றான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போகணும் எடுத்துட்டு போயிருந்தா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்ற பீரோல எந்த பீரோ ஒண்ணு உள்ள சாமான் வைக்காம இருக்குன்னு பாத்துட்டு வர்றாரு என்ன பாக்குறீங்க நீங்க பீரோல எந்த பீரோ வந்து நம்ம ஒண்ணு அதிகமா சாமான் இல்லாம இருக்கு இருக்குங்களே அப்படின்னு அதுல கொண்டு வச்சு இழுத்து பூட்டி அந்த சாவியை எடுத்து எக்கல வச்சுட்டு வந்துட்டு பாதுகாப்பா வையுன்னா அது பாதுகாப்போம் இனிமேல் இந்த அடைக்கல பொருளை காப்பாத்தணும் சிலப்பதி அடைக்கல காதின் ஒண்ணு நீ அடைக்கலம் கொடுக்கப்பட்ட பொருள் மிக சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி அந்த அடைக்கலம் னு தந்து விட்டால் அதை பாதுகாக்கணும்பா அது அறம் அது அறம் அது பெருசு சின்னதா பத்தி பேச இல்லை பாதுகாக்க தருகேனு கேட்டு கொண்டார் வெளியே போனார் எப்படி வெச்சுக்கணும் அப்படி எடுத்துட்டாரு ரொம்ப ஆர்மியா சேமயிப்பு அத யாரும் தரக மாட்டாங்க தப்பிதே தவிர தரக தரந்துவாங்களுனு கேட்டு அந்த சாவியும் பூட்டி எடுத்து சாவிய கொண்டு எக்கல வெச்சிட்டு இது எப்படி வந்தான் போன கோவேரியர் வைத்த கோபனத்தினை போக்கி பானலந்துரை பொன்னி நீர் படிந்து வந்தாரோ தூணரும் தடை கங்கை நீர் தோய்ந்து வந்தாரோ வான நீர் மலை பொழிந்திட நணிந்து வந்த அருமை ஒளிமொழியில காரணம் ரொம்ப அருமையாவே இருக்கும் இந்த மனுஷன் கொண்டே போய் வச்சாரு பாருங்க வைத்து இழுத்து நல்லா பூட்டி ரெண்டு தரம் அந்த சாவியை பிடிச்சு இழுத்து பார்த்து நல்லா பூட்டி இருக்குன்னு சொல்லிவிட்டு அது எக்கல வச்சுட்டு வந்ததில்லை இது இப்படி இங்க எஜில் வந்துட்டு இருக்கு இவர் இங்க குளிக்க போனவர் என்ன பண்ணார் மனதால் அப்படி நினைத்தார் என்ன அந்த கோவனம் அங்கிருந்து போகு என்று நீங்க ஒளிய ஒளியை காட்டு என்ன பண்ணும் இத பூட்டிட்டு வந்து சாவிங்க தொங்குறதையும் காட்டணும் இது போகும் என்ன பண்ணும் அந்த மாதிரி மனசுல நினைக்கிறார் நினைச்ச உடனே என்ன பண்ணும் தானா திறக்கணும் கோவனம் அப்படி ஊப்படியே போயிடணும் மீண்டும் எல்லாம் பூட்டிக்கிட்டு மேல கங்கை இருக்குது அதே திறந்து குளிச்சுட்டு வந்து ஆமா ரெடிமேடு கங்கை நாமெல்லாம் போய் குளிக்கணும் அவர் எங்க தலையில வச்சிருக்க அவரே சொல்றாரு வேடிக்கையா பொன்னிர் தோய்ந்து வந்தாரோ காவிரிக்கு ஒண்ணுத்தழை நனைஞ்சு போயிச்சு நினைஞ்சதுனால பாதுகாப்பா வச்சது கொண்டு வந்துட்டாரு மழை வந்து என்ன ஐயா வந்து மழையை வந்து அழைச்சிட்டு வந்திருக்கேன் வரும்போது அப்படின்னு சொல்லுவாங்க மேல இருக்கிற போன எல்லாம் நினைஞ்சு அப்படியே அங்கிருந்து வருது ஏன் வைக்கிட்டு போன கோன்னு விரைவில் வேண்டி உடனே நீங்க என்ன நினைப்பீங்க இந்த இடத்துல என்ன நினைப்போம் இந்த இதே சார் உங்க சிவபெருமானுக்கு இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் நம்பி கொடுத்தா இல்ல நம்பி தானே வாங்கி வைச்சார் இந்த மனுஷன் அதை காணாமல் போயிட்டு அவரை சந்தில் நிறுத்தி அவரை படாத பார்ப்படுத்தி வச்சுருமான் செய்கிறார் என்ன தெரியுமா இப்ப அவரு குளிச்சுட்டாரு எதுல கங்கையில குளிச்சாரோ காவியல் குளிச்சாரோ இன்னும் குளிக்கணும் எது தொண்டர் அன்பேனும் தூய நீராடுதல் வேண்டி இவர் கேக்க அவர் பதில் சொல்ல அவர் வருந்த இவர் ஒன்னையில் சொல்ல இப்படி அந்த தொண்டராக தன் வாழ் இருந்தவருக்கு அவருடைய அன்புங்கிற தண்ணியில குடிக்கிறாரா பேர்த்தம் சோதிக்க என்று அவருடைய அன்பை பல்லாற்றான வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே ஒரு கருணையை தவிர சோதிக்கிறதுக்கல்ல தொண்டர் அன்பெனும் தூய நீராடுதல் வேண்டி அது கங்கையில குடிச்சதோ காவியல் குடிச்சதோ தெரியல போகுது போகுது இந்த அமர்நீதியார் என்பவருடைய அன்பாய தண்ணீர் அப்படியே முழுகி எழுந்திருக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு செய்கிறார் வரப்படுத்திட்டாங்க சோதனைங்கிற வரப்படாது இப்படி வந்து என்ன சொல்றாரு இப்ப தம்பி இங்க வந்துயா அப்படின்னு கேட்டார் அமர் நீதியார் மேல தண்ணுல இன்னொரு கோவனம் வச்சிருக்கேன் அது ஈரமா போச்சு நினைஞ்சிட்டு நான் அடியில கட்டினதும் நான் கோவம் குளிச்சுட்டு வந்துட்டேன் ஈரமா இருக்குது கொடுத்தா அடிய கோவனத்தை எடுத்துட்டு வரும் அப்படின்னு இங்க எடுத்துட்டு வந்தா எங்க வர்றது என்ன பண்ணுச்சு உடனே ஆடா இதுக்கு என்ன கவலையே இல்லை சாவி யார்டி ஒன்னும் போகல ஏன்னா அங்க திண்ணில கண்டலாவது என்னன்னு கேட்டா சால நாள் அந்த ஓட்டை கொடுத்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தார் அங்க இங்க உடனே வந்து அங்க காணாமல் போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இங்க வாய்ப்பு இல்லை இப்பதான் கொடுத்துட்டு போனா உடனே வந்துட்டு அதனால நேரம் உள்ள போறீங்க ஐயர் கைதாவிய இப்ப என்ன பண்ண ஒளிய ஒளியில காட்டினா நேரம் விருதுன்னு போனார் திறந்தா காண என்ன பண்றது சாவி தங்கட்டியே இருக்கு ஏற நீ பாப்பா எடுத்தியா அல்லது எடுத்தியா நீ என்ன எங்கேயாவது புஷம் வச்சியாடா இதெல்லாம் கேக்குறதுல ரொம்ப ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கார் எப்படி முடியும் கேட்க வேண்டிய வேலையே பாத்துட்டா மயில் சிந்த ஏற்கண்டிய வைத்த கோவன முன் செய்தது என் என்று திகைத்தன தேடுவாரான பார்த்தா என்ன வீரோவில இவருதான் வைத்தது வேற யாரு கூட செய்யாது சாவி ஒட்டே இருக்குது எப்படி போயிடும் ஆனா காணும் பொங்கு வெண்கிழி கோவனம் போயின நெறிமேல் சங்க இன்று ஏ தப்பின என்று தம் சரக்கில் எங்கு நாடியும் கண்டீலர் சரக்குங்கிறது ரொம்ப அருமையா வாணிகை சொல்ல உடனே போட்டிருக்கேன் சரக்கு எல்லாம் வந்துருக்குது இல்ல அதையே சொல்லி கிளம்பி என்ன சரக்கு இருக்குதுங்க அப்படின்னு கேட்டா ஒன்னு பொண்ணு ஒண்ணு பவளம் ஒண்ணு முத்து ஒண்ணு நவரத்தனம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் ஒண்ணு நெல்லு ஒண்ணு அரிசி இன்னொன்னு கம்பு இன்னொன்னு கேழ்வரகு அப்படிங்களா இப்படி ஏகப்பட்ட சரக்கு இருக்குது அந்த சரக்கு ஒரு கால் நம்ம வச்சது தவறி போய் ஒரு சரக்குல வச்சுட்டோம்னா அதுலாம் பாவம் மூட்டை மூட்டையா பாத்துட்டு வர்ற ஒன் மொழியிருக்கும் இல்ல செய்வார் நின்றடியும்ண்டிலரு இதுக்கெல்லாம் ஒரே சொல்ல வேணாம் எங்கு நாடியும் கண்டிலரு என் செய்வார் நின்றார் இது சேர்க்கலார் அவரோடவே வெறும் கூட போனதுனால பாவம் பா என்ன பண்ணுவார் மனுஷன் காணான்னு அது ரொம்ப பத்திரமா வேற வச்சிரு சொல்லிருக்காரு நனைஞ்சு போயிடுவேன்னு சொன்னா நனைஞ்சே போயி வந்திருக்காரு அவரையாவது சரதான் சார் ஒன்னும் என்ன பண்றது என்று இவரும் கூடவே இருந்து அதுக்குதான் அந்த வந்தவர் சொன்னார் பாருங்க அவருடைய சிக்கல்ல அவர் மாட்டார் சிக்கல்ல மாட்டார் கோணத்தை வாங்கினு சொல்லி சுவாமி அப்படத்திலேயே இருக்கட்டும் நனைஞ்சு போச்சு அடியு ஆயிரம் என்று ஒன்னையும் எதனால குங்கி கொடுத்தாருனா நனைஞ்சு போன மழை வந்தாரு ஐயா ஒன்னும் மழை வராது நல்லாதான் இருக்குது அப்படி தவிர மழை வந்து அமர்நிதியார் வரலாறு அமர்நிதியார் வரலாறு அதனால எப்படியோ அவருக்கு அந்த சிக்கல்ல மாட்டி கொண்டாருப்பாங்க பேச்சு இல்ல இப்ப இது ஏன் தப்பி தவிர போன முன்ஜாமீன் எங்க நீதிமன்றத்துக்கு போறாரா கேக்க நல்லா அருவியா தான் இருக்கு நீங்க இது மாதிரி போட்டுக்கலாம் அந்த காலத்துல ஒருத்தர் பெணமா இருக்குது ஒரு விட்ட நீங்க போயான் அதனால அங்கன் வேதியர் பெருந்தொடக்கில் அகப்பட்ட மனைவி யாரோடு மண்ணிய கிளைஞரும் தாமம் இணையதொன்று வந்ததன இடர் கூர்ந்து நினைவாத வருந்தினர் அருமை அருமை உடனே மனைவி பார்த்தாங்க நீங்க தானே வச்சுக்க நான் தான் வச்சேன் தம்பி சாவி எடுத்தானா இல்ல நான் பரி வச்சிருக்கேன் பின் எப்படி போயிச்சுங்க அதுதான் தெரியல ஏதா தம்பி நீ ஏதாவது விளையாட்டுக்கு வேற சாய் போட்டியா அப்படி வேற சாய் போடுற பிள்ளை எல்லாம் இல்ல நல்ல பிள்ளைகள் வேற அது வேற பிள்ளையா இல்லாம தென்னம்பிள்ள கேரி பிள்ளையா இருந்ததுன்னா என்ன பண்றது அப்படி இல்ல தங்கமான பிள்ளைகள் அப்படிப்பட்டது அதெல்லாம் பிள்ளைகள் ஒண்ணுங்களே எங்க மற்ற யாராவது வேலைக்காரங்க எடுத்தாங்களா அதெல்லாம் இந்த பக்கமே திரும்ப இந்த இந்த அறைக்கு யாரு வரமாட்டாங்களே நம்ம தவிர நான் அதனால இங்க தானே கொண்டாந்து வச்சேன் அப்படிங்கிறாரு என்னங்க அப்படின்னு தான் கைய பேசுகிறார் மனைவி கைய பேசியது பிள்ளைகள் கைய பேசியது பாவம் என்ன பண்ணுவார் என்ன பண்ணுவார் இவன் நிற்கவும் புனையவேற ஒரு கோவனம் அது வைக்கடம் இல்லாம தருமாறு கிடையாது ஓட்ட கூட கேட்டார் இங்க அப்படி இல்ல மனுஷன் நனஞ்சு நனைஞ்சி வந்திருக்காரு ஈரம் ரெண்டு தும்பல் போட்ட ஒரு ஜுரம் வந்துட்டா என்ன பண்றது அதனால எனவே சரி வேற ஒரு கோணத்தை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு போவோம்னு போகுது வேற என்ன பண்ணும் அத்தர் முன்பு சென்று இப்பொழுது வெளியில அது நனைஞ்சி மழை பெய்யுது பெய்யணும் என்ன பண்றது பெய்து ஆடிகள் நீர் தந்த கோவத்தை மற்று மற்ற உலித்தறியில்லை சரியப்பா நீ வச்சிருப்ப வேற யாராவது எடுத்து பையனும் எடுத்துருந்தார் அதுக்கு சொல்லிட்டார் அது மாதிரி சுவாமி தொட்டு எடுக்கிற பழக்கமே கிடையாது எங்க வீட்டில் எடுத்து ஒழிக்கவும் இல்லை ஓடிந்தேன் பின் எப்படி போய்சிருந்தாரு அதுதான் சுவாமி எனக்கும் தெரியுது நீங்க என்ன வினா கேக்குறீங்களோ அந்த வினா தான் நானும் கேட்கறேன் என் மனதுக்கு தெரியவே இல்லை வேற அதிசயம் கண்டீலன் என்று எனக்கும் ஒரு ஐம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆச்சாமி இது மாதிரி யாரும் மீண்டும் நான் கோவனம் கொடுத்து வரைக்குமே தவிர வாங்கி வச்சதுமில்ல இதான் முதல் அனுபவம் ஆனா ஆனா இப்படி காணாமல் போனது எங்கேயும் நான் பார்த்தேன் என்று இவரும் கையை பேசுகிறேன் வேறு நல்லதோர் கோவனம் விரும்பி முன்கொணந்தேன் கீரு கோவனம் அன்று பத்தீங்களா கீரு கோவனம் என்று ஒரு துணியை கிழிச்சு அதை கோவனமாக்கணதல்ல இந்த கோவனம் எப்படி நெய்து அமைத்தது கோவனமாகவே நெய்தது அருமையா அந்த இடத்துல நல்லா விளக்கம் கந்தையோ கோவனமோ என்னன்னு கேட்டீங்கன்னா அடியோருளை கொடுக்கறது துணியில கிழிச்சு கொடுக்கூடாது நாம கெட்ட வேஷ்ல எட்டு போல வேஷ்டில கிழிச்சு கிடைக்கூட சிவஜிவ கோவனமாகவே தைத்து வைத்திருக்கணும் அதை கொடுக்கணும் கோவனம் அன்று அமைத்தது மா அமைச்சது மற்றது என் பேழை போரு பீடு என மன்னிக்கணும் மன்னிக்கணும் இந்த ஏழையை மன்னிக்கணும் ரொம்ப ஈரத்தில் வேற இருக்கு அதெல்லாம் உடையெல்லாம் மாத்திக்கிட்டு இந்த கோணத்தை கட்டிட்டு எழுந்தருடணும் சாப்பிடணும் என்று சொல்லி உபசரணம் பண்றேன் நின்ற வேதிய சாப்பிட வந்தா உடனே சாப்பிட வந்திருக்கும் இவரை தூய அன்பனும் தூய நீர் ஆடுதல் வேண்டினாரு நான் இப்பதானப்பா உண்மையானப்ப குளிக்கணும் உன்கிட்ட ஏன்னா ஈரமா போச்சுங்கிற இனிமேதான் நான் குளிக்கவே ஆரம்பிக்க போறேன்னா ஏரு இவர்கிட்ட அன்பு அன்பனால் குளிக்க போறானா அதனால அமர் நீதியான சாலாவும் நாளீடை கடிந்த அதுமன்றால் சொன்னாரு நான் ஏற்கனவே ஒருத்தன் ஓடு ஓடு கொடுத்தேன் அங்க வந்ததுன்னா நாலு கழித்து வந்தேன் அது மாதிரி உங்ககிட்ட இல்லையாப்பா உங்க வந்து உடனே வந்துருக்கேன் நாலா நாளாவது ஏதோ கொஞ்சம் காணாம போயிருக்கலாம் சொல்லலாம் இன்று நான் வைத்த கோவனம் கொண்ட அதற்கு எதிர் வேறு ஒன்று கொள்கன உரைப்பதே நீர் அதற்குள்ள ஒரு ஐந்து ஆறு மணி தொழில்களுக்குள்ள கோவணத்தை விட்டுட்டு அடுத்தது தரேங்கிறியாப்பா இது அடுக்குமா அடுக்குமா நான் அந்த பெருமை வேற சொல்லிட்டு போயிருக்கிறேன் நல்ல கோவனம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லு என் கோவனம் கொள்வது துணிந்தோ கடுமையான சொல்லு நல்ல ஆளப்பாணி சரியான அது நீ வாணியர்ல நல்ல வாணியர் இது வரைக்கும் ஊருக்கெல்லாம் கோவனம் தரேன்னு சொல்லிட்டு யாராவது என் மாதிரி ஒரு அடியவர் வருவர் அவர் கோவணத்தை வச்சு பாதுகாக்கலாம் நினைக்கிறார் அல்லவா ஏமாத்தர நீ என் கோவனம் காணா போயிருக்காரு என்ன பண்ணுப்பாவா வருண வீட்டை வைத்திருந்திருக்கிறேன் ஏரிண்ட நெருப்பு அப்படியே கக்கற மாதிரி போவோம் அந்த எரி நல்ல எரிபோதாக சுடர் விட்டு அப்படியே பாருங்க சில பக்க பக்கம் மேல கொண்டு வந்து போடும் அந்த மாதிரி நெருப்பு போய் மேல கக்கற மாதிரி சொன்னால இந்த தொடர் எதனால் வந்தது திருக்குறள் துன்பத்தில் நெருப்பு துள்ளி பொரி தெரிச்ச மாதிரி அந்த துன்பம் வந்தாலும் சொன்னது திருவடுபடும் உணரின் வெகுளாமி நன்று இனர் எரி இனர்ன பறந்து நெறிகிற எருப்பு நெருப்பு அது அப்படியே நெறியும் போது அந்த பொறியானது என்ன பண்ணும் அக்கமக்கெல்லாம் படும் அப்படிப்பட்ட இனர் எரி தோய்வு அண்ண இன்னா செய்யணும் நெருப்பு பறந்து மேல அப்படியே சுட்டா எப்படியோ அது போல இருக்கிற துன்பத்தை ஒருத்தன் செய்தாலும் கூட வெகுலாமி என்று கோவிக்கப்படாத கோவிக்கப்படாது திரும்ப கோவிக்கப்படாது வெகுலாமி அதிகாரம் வெகுலாமி அந்த இடத்துல படிமையில அந்த இடத்துல கொஞ்சம் சப்புனு இனதடி தோய்வன் இன்னா செய்யும் புனரின் வெகுளாமீன் நெருப்பு பொறிக்கட்டா எப்படி இருக்குமோ அது போல இன்னாத செய்தால் கூட வெகுளாமீன் என்று கோவிச்சு காமே முடியுமான கோவிச்சு காமே இருக்கும் இவன் அதுக்கு மேல ஆயிரம் ரூபாய் விழுவான் அது உரையாகுமா திருவள்ளூர் கருத்தாகுமா புனரின் இயலுமான பெரியதான் என்ன பண்ணி தொலைக்கிறது புனரின் இயலுமானால் விழுது கோவிக்கிறான் கோவிக்காம எனக்கு முடியாது அனுமதிப்பாரா இப்படி ஒரு சிறு குரல் எழுதியிருக்கிறார் என்ன பண்றதுக்கு மாட்டோம் சொல்ல மாட்டான் என்றால் கோவிக்காமல் இருப்பது நல்லது இன்னாசையினும் நெருப்பு பொறி அப்படியே மேலே படும்படியான அளவுக்கு கொடுந்தும்பத்தி ஒருவன் செய்துவிட்டாலும் புனரின் அப்படி செய்தவன் எவனோ அவன் தன்னை அறைந்தால் தன்னெடுத்து வந்தால் வெகுளாவி நடிக்கூடாது அந்த வேலையை திருக்குறள் படிச்சு செய்யணும் அந்த எண்ணத்தையே ஏன் நந்தல்ல அன்றிய மறப்பது அதனால அவன்பஞ்சோ ராஜபஜாரம் அருமையா எனவே புனரின் என்றால் மீண்டும் தன்னை அடைந்தால் வெகுளாமின் என்று வெகுலாமின் இருப்பது நல்லது அப்ப என்ற பருதியார் ஒரு உரையழுதினர் இனரெரி தோயர் நெருப்பு நெருப்பினுடைய அந்த பொறிப்பட்டால் அவர் எரி தோய்ந்தால் என ஒரு பூங்கொத்து அப்படியே நெருப்புல போட்டா எப்படியோ அதுபோல இன்னாதவற்றை செய்யணும் இனர் ஊழ்த்தும் நாரா நாம் கற்றது அங்க இனர் பூங்கொத்தவாறு பூங்கொத்த வெகு கோவிடா நீ எதுவுமே என்ன பண்றது அப்படி சில இடங்கள் அட அத அத்துரோ ஒண்ணே அவரே போய் ஒண்ணே முட்டாலும் போடவே அரிதோரும் அறியாமே கண்டறான். புரிய படிச்சது தெரியா ஒண்ணு தெரியாம தான தெரிறான். அதனால அத்தத்த அதனால எல்லாம் ஒரு பெரிய சாதி மிரும்பாரு. 2098 ஏடா வந்த மர்மேல இருந்தா இந்த மாதிரி ஓரளங்கள் இருக்கு அதுக்காக போய் 2098 இலக்க முடியாது. 2098 இலக்க முடியாது. அதுக்காய் நீ ஒரே வழியில போறானே சாணி எல்லாம் வச்சு குந்துதேன்றாங்க. நல்லா பாரு. இந்த சாணி போணும்ல இவன் இவன் ஊரியா போறான். வாடா நீ இந்தalle போட்டு முருகா முருகா போட்டோம் ஏரி எல்லாவன் ஏரி துள்ளி நாள் எனகுண்டான் அந்த இனர் ஏரி இது ரொம்ப பீக்சாண்ட் இனர் ஏரிங்கிறது இவர் ஏரி துள்ளி நாள்த் ஸ்டாண்டர்ட் ஆனா அந்த பூமி அப்படிதான் ஏரி துள்ளினால் ரொம்ப வருத்தப்பட்டாராம் கோபித்தாராம் மா தந்தேந்தியமரவர் உணர்வினர் முகம் புலந்து சிறிய என் பெரும் பிழை பொறுத்து அருள் செய்வீர் அரியேன் அறிய வந்தொன்று அன்ற என ஆடிபான பார்த்தார் ரொம்ப கோயிச்சுக்கிறார் அவர்கிட்ட போய் உண்மையெல்லாம் வடங்கி சொல்ல முடியாது என்னமோ அரியன் எவ்வளவு தவறு செய்தாலும் மன்னிச்சுக்கணும் ஆனா ஒன்று மட்டும் அந்த கோவணத்தை பற்றி அரியன் எங்க போயிட்டுங்கிறது எனக்கு இன்னும் தெரியாமதா இருக்கு அடியேன் அறிய வந்தது தெரிஞ்சு நான் எதை மறைக்கல உண்மையிலேயே காணும் அதுதான் நாம் மீண்டும் விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னாராம் சொன்ன உடனே செய்யத்தகம் பணி செய்வன் இக்கோவனமன்றி நயத்தகும் தனம் நல்ல பட்டாடைகள் மணிகள் உயர்த்த கோடி கொண்ட அருளும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடும் அப்படியே கேள்வி வணங்குகிறாரா சுவாமி காணாமல் போனது போய்விட்டது தெரியல எனக்கு தெரியல என்று சொல்லி ரொம்ப அருமையா சொல்லி இருக்கோக்கி அப்பாரம்போருள் ஆனா தனியும் உள்ள தராயினார் போன்று ஒரு அருமை பார்த்த முகத்துல இருக்கு ஆனா வாயில மட்டும் கோபம் தனி மாதிரி பேசினாராம் கோபமா இருக்கணும் கொஞ்சம் கோபம் தனி மாதிரி சொல் தனிந்தது போல் இருக்கிறது முகம் தனியாதான் இருக்கும் அப்படி காட்டின அந்த மெய்ப்பாடெல்லாம் அமர்ந்தது கொண்டு வரலாம் எனவே ஆளன் ஆமா தானியும் உள்ளத்தராயினார் போன்று நீ தந்த மணியும் பொண்ணும் நல்லாடையும் மற்றும் என் செய்ய ஒன்னே சொன்னார் ஐயா உங்கட்டு இருக்கிற பொண்ணும் மணி வச்சிட்டு நான் என்ன பண்ண போறேன்னார் என்னமோ என் கோவணத்துக்கு இணையா ஏதேன்னு கொடுத்திருந்தா நான் வாங்கிக்கலாம் அவ்வளவுதான் எது எடைக்கு எடை அதுதான் அத மறைமு கோவணத்துக்கு நிகர ஏதேன்னு இருந்தா வாங்கலாமே தவிர ஓம் பொண்ணு மணிய நான் என்ன பண்றேன் உங்க கோவனத்துக்கு நிகரா கொடுக்கணும் அடியுதானே தராசு எடுத்து காட்டினார் இந்த தராசு என்ன தராசு இந்த விறகு வைக்கிற மாதிரி தராசு பெரிய தராசு எடுத்து ஏன்னா அது எதுவும் குடங்கூடம் ஏதாவது வைக்க விற்கிறதாட்டு இருக்கு பாத்த பாத்திரக்கடை தராசாட்டு இருக்கு பாத்திரக்கடை தராசு பெருசா இருக்கும் ஆமாங்களா பவுன் இருக்கிறதும் சின்னதாக தான் இருக்கும் பாத்திரக்கடை தராசு மாதிரி இருந்தது அதை எடுத்து வச்சா வச்ச உடனே சுவாமி வந்து அந்த கோவணம் உங்ககிட்ட இருக்கிற கோவனத்தை ஒன்று இங்கே போடும் அதுக்கு நிகராக இருக்கிறத நான் அடியேன் தர்றேன்னு சொன்னேன் இப்போ ஆமாம் அலந்த வெண்ணீர கோவனம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகள் கொள்வதற்கு இசைந்தாருள் செய்வீர் நலங்கள் கோவனம் தரும் பரிசு யாதன நம்பர் உடுத்த கோவனம் ஒடிய நாம் முங்கையில் தர நீர் எடுத்து கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிடித்த நீர் அடுத்த கோவனம் இரு அதுதான் ரெண்டு கோவனம் கட்டி வந்தது தண்டுல தண்டுல கொடுத்தது நான் உன் இடத்துல ஒண்ணு கொடுத்தன இன்னொன்னு தண்டடியே கட்டி வச்சிருக்கா உன் இடத்துல கொடுத்த போவன எதுவோ அதே மாதிரிதான் இது என்று அதை அப்டித்து கொடுத்தாராம் இங்க ஒரு சந்தேகம் அது நனைஞ்சல்ல இருக்கு நனைஞ்சா எட அதிகமாக ஆமா சாமி நனைஞ்சா எட அதிகமாகல்ல அதான் நனைஞ்சிருக்கு எப்படியோ அதுக்குள்ள காஞ்சிருக்கு ஆமா மழையில் நினைந்தது எடை அதிகமாகுமே என்று கேட்டான் அதனால இவர் என்ன பண்ணாரு சொல்லிருப்பார் நினைவோ தொடக்க வெல்வாங்க பா எங்க நல்லதே செய்ய வேறியும் தீமை செய்யாம சொல்லுவாரு அது மாதிரி இருப்பான் எனவே மத்ரி இதன் எும் கோபனம் என்றார் அதனால தன் கையில தண்ணில இருந்த கோவனத்தை எடுத்து உன்னபடி வச்சு வச்சாரான் இதுதான்ப்பா இதுக்கு நேரா கொடுத்துட்டா போதும்னாரு அவ்வளவுதான் இனிமேல் வலது பக்கம் இந்த பக்கம் இருக்கிறதுல எடுத்து கொடுத்தாரான் என்ன செய்தாரு ஒரு தட்டில் இட்டார் நின்ற தொண்டரும் கையினில் நெய்ந்த கோவனம் தட்டு ஒன்றிலேயிட நிறைநிலா திந்தமை கண்டார் இவர் என்ன செய்தார் கேட்டா எடுத்த உடனேயே போய் அண்டா குண்டாலாம் இது கோவனம் அது போல தங்கட்டு இருந்த கோவணத்துல ஒண்ணு வைச்சார் ரெண்டு வைச்சார் நூறு வைத்தார் ஆயிரம் வைத்தார் ஒரு அஞ்சாறு மூட்டை கோவனம் அதிகம் வைச்சார் வைச்சா இது அப்படியே தங்குறது தங்கறபடியே இருக்கு இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினைவா இருந்தது கோணம் வச்சு அந்த சரியாவில் நாயன்மார்க்க முன்வைத்த நீடு கோவனம் அடைய நேராக ஒன்று ஒன்றாக கோடு தட்டில் மீதிட இட கொண்டு எழுந்தது கண்டு ஆடு சேவடிக்கடியாறு அற்புதம் எய்தி உலகில் இல்லாதோர் மாயை கோவனம் ஒன்றுக்கு அலைகள் கோவணம் ஒத்தில ஒரு கோணம் நமக்கு பட்டுவுடன் இட இட உயர இலகு எடுத்து மேலிட்டார் அப்புறம் பார்த்தார் ஆடைனர் பனியன் திருப்பூர் பணியன் அது வச்சிருந்தார் ஒரு அஞ்சாறு இது அதுக்கு வையனர் பட்டுப்படுவையா வைச்சார் இது வைக்க வைக்க என்னாச்சுன்னு கேட்டா கொஞ்சம் என்ன பண்றது ஒண்ணும் இல்லை உடனே அங்கே நம்முடைய இது வந்து யாரு பக்தர்கள் பார்த்த உடனே அறா அப்படிம்போம் பகுத்தறிவாதி அங்க இருந்து வந்த உடனே ஐயா இது வந்து வைத்தது இடதுபுறத்தில் வைத்தது என்னது